ஐநூற்றி 522 இரண்டு ஆயிஷா ரயில்லாக அவர்கள் கூறியதாவது சூரியனின் ஒளி என் அறையில் மறையாமல் விழுந்து கொண்டிருக்கும் போது நபிசல்லாகும் அனஹி வசல்லாம் அவர்கள் அசர்த்து